ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்த தர்மங்களை விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் முதல் நாளைக்கே பிராமணர்களை வரிக்கணும் வரிக்கிறதுன்னா வரணம் பண்ணுறது அவர்களை அதற்குத்தான் ஆசனம்னு சொல்கிறோம் இந்த ஆசனம்ங்கிறது ஸ்ராத்தத்தில் மூணு இடத்துல வருது முதல் நாளைக்கு ஒரு தடவை ஸ்ராத்த தினத்தன்னைக்கு சங்கல்பம் ஆன பிறகு ரெண்டாவது தடவை ஆவாகனத்துக்கு முன்னாடி மூன்றாவது தடவைன்னு இந்த மூன்று ஆசனங்களும் ரொம்ப முக்கியம் ஸ்ராத்தத்தில் இந்த ஆசனம் ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆசனம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கை கால்களை அலமின் வந்து ஆச்சவணம் பண்ணின பிறகு தேவதாபிய பிதிருபியா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று தடவை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் ஸ்ராத்தத்தில் இந்த மந்திரத்துக்கு கருட புராணம் கோஷ மந்திரம்னு சொல்கிறது எப்படி நாம் தினப்படி சிவபூஜை பண்ணுற பொழுது ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லி மணி அடிப்போம் சுவாமிக்கு முதல்ல செய்யக்கூடிய காரியம் அதுதான் எதற்கு மணி அடிக்கிறது அப்படின்னா எல்லா தேவதைகளும் இங்கே பூஜை நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு வர்றதுக்காகவும் இங்கே உள்ள அசுர சக்திகளை விரட்டுறத்துக்காகவும் மணி அடிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி ஸ்ராத்தத்தில் முதல்ல இந்த மந்திரத்தை சொல்லணும் இதற்கு கோஷ மந்திரம்னு கருட புராணம் காட்டுறது ஆவசானே ஷாஷமந்திரம் ஜபேத் சுதீர் அப்படின்னு காட்டுறது இதுதான் தர்மஷாஸ்திரமும் என்ன சொல்கிறது ஆவானே ஷ்ராவே சதா பற்றியமான உபஸ்திமா பிரதவீச்சும் கடசிலையும் தேவதாபிதிருப்சா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் எதற்குன்னா இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதே இந்த மந்திரத்தினுடைய சப்தத்தை கேட்டு நம் ஸ்ராத்தத்துக்கு வந்த பிதற்கள் அத்தனை பேரும் அங்கே வந்துடுறா ராட்சசாக பிரதரவந்திச்சா அங்கே உள்ள ராட்சஸர்கள் இராட்சச சக்திகள் அனைத்தும் ஓடி போயிடுறது அங்கேருந்து அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி இந்த மந்திரத்தை மூணு தடவை சொன்ன பிறகு பிராமணர்களுக்கு ஆசனம் கொடுக்கணும் அதாவது தர்ப கையில் எடுத்துண்டு தர்பையும் எவைங்கிற தானியத்தையும் கையில் எடுத்துக்கணும் தேவானாம் சஜவா தர்பாக பித்ருணாம் சதிலா ஸ்ததா அப்படின்னு விஸ்வே தேவஸ்தானத்துக்கு ஆசனத்துக்கு தர்பை எடுத்துண்டு கூட எவை எடுத்துண்டு புரூரவாரவசஞ்ஞகம் விஸ்வேஷம் தேவானசனம் அப்படின்னு ஸ்ராதத்தில் ஆசனம் போடணும் இந்த ஆசனத்தை அவர்கள் உட்காண்டிருக்கிற ஆசனத்தில் போடணும் கையில் கொடுக்கக்கூடாது ஆசன ஆசனம் தியாது நே கதாச்சனா ததாதி எதி மூடாத்மா நிராசா பித்தரோதா அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அவர்கள் உட்காந்துருக்கிற ஆசனத்தில் இந்த தர்பையும் எவையையும் வைக்கணும் மந்திரத்தை சொல்லி வைக்கணும் கையில் கொடுக்கப்படாது யார் கையில் கொடுக்குறானோ அவன் மூடனாக போய்ட்றான் அஷடாக போய்டான் அவனுடைய பித்திருக்கள் ரொம்ப கோபப்படுறா ஒரு திருப்தி இல்லாமல் போயிடுறா அவனுடைய பித்திருக்கள் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது ஆகையினாலே அவர்கள் உட்காந்துருக்கிற ஆசனத்தில் மந்திரம் சொல்லி இந்த தர்பய வைக்கணும் ஆசனத்தில் இதுதான் ஆசனம்னு பேர் வச்சுட்டோ பிறகு ஒரு உத்தரணி கையில் தீர்த்தம் விட்டு திரும்பவும் எவை எடுத்துட்டு அவருடைய சிரசில் வைக்கிறது இப்படி ஒரு காரியம் வருது ஸ்ராத்தத்தில் இதற்குத்தான் வரணும்னு பேர் இது மூணு இடத்துல வருது ஏன் இதை மூன்று இடத்துல வச்சிருக்கா அப்படின்னா அதிலே ஒரு சாரஸ்யம் இருக்குது அப்படி முதல் வரண்கிறது ஆறுது பிறகு மறுநாளைக்கு முதல்ல ரெண்டாவது வர்ணம் பிறகு மத்தியத்தில் மூன்றாவது வரணம் ஏன்னா அந்த சாப்பிடக்கூடிய பிராமணருக்கு கட்டுப்பாடுகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு அதில் முக்கியமான கட்டுப்பாடுகள் என்னென்னா நிமந்திரிய விாஸ்தா வர்ஜய் மைதுனே மைதுன்க்ஷுரே பிரமத்தாஞ்சுவா கிரோதம் சௌச்சம் தத்தான அபாரோத்வகனம் க்ஷாந்தி ஸ்ராத்திய ஓப்பயிகோ விதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அதாவது இந்த வர்ணம்ங்கிறது ஆயிடுத்துன்னா அதிலிருந்து என்ன நியமம் அப்படின்னா ஸ்திரீ பெண் சேர்க்கை கூடாது கவரம் பண்ணிக்கப்படாது வேறு கவனத்தோடு இருக்கப்படாது வேதம் சொல்லப்படாது கோப்பப்படக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது குச்சியோ பிரஷ்ஷோ வச்சு பழு தேய்ச்சிக்கப்படாது பொய் பேசப்படாது அனாவசியமாக சுமைகள் தூக்கப்படாது பொறுமையாக இருக்கணும் அனாவசியமாக யாரையும் கெட்ட வார்த்தைகள்னால் திட்டப்படாது அனாவசியமான பேச்சு பேசப்படாது இவ்வளவு நியமங்கள் முக்கியமான கட்டுப்பாடுகள் இந்த மூன்றாவது வர்ணம் ஆவாகனத்துக்கு முன்னாடி மூன்றாவது வரணுங்கிறது ஆயிடுச்சுன்னா இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு அவர் தப்பாக பண்ணிட்டார் அப்படின்னு காதில் விழருதுன்னா அதனால் ஸ்ராத்தம் வீணாக போகாது அதனால் தப்பு இல்லை ஸ்ராத்தத்தை சரியான முறையில் அவரை வச்சுட்டே செய்துவிடலாம் அதாவது அவர் பொய் பேசிட்டார்னு தெரிகிறது அல்லது ஸ்ராத்தத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிட்டுட்டார்னு காஃபி சாப்பிட்டுட்டார்னு தெரிகிறது அல்லது அவருடைய மனைவி பகிஷ்டையாக இருக்கா அப்படின்னு தூரமாக இருக்கான்னு தெரிகிறது அல்லது இவருக்கு ஏதோ ஒரு ஆசோசம் வந்துடுத்து தீட்டு வந்துடுத்து அப்படின்னு காதலை விழருது அப்படின்னா அதனால் தோஷம் இல்லை அவரை வச்சுட்டே அந்த ஸ்ராத்தத்தை முடிச்சுடலாம் ரெண்டு வர்ணம் தான் ஆயிருக்கு ஸ்ராத்தம் ஆரம்பித்து சங்கல்பமான பிறகு ஆக வேண்டிய வர்ணம் மட்டும்தான் ஆயிருக்கு இன்னும் மூன்றாவது வர்ணம் ஆகலை அப்படின்னா அப்போவும் அவரை விளக்க வேண்டாம் சிலது மட்டும் வந்தால் அவரை விளக்கிடணும் என்னென்னா ரெண்டாவது வர்ணம் தான் ஆயிருக்கு அவருக்கு ஒரு ஆசோச்சம் வந்துடுத்து ஒரு தீட்டு வந்துடுத்து அப்படின்னு காதலில் விழுந்ததுன்னா அப்படியே அவரை எழுப்பி விட்டுவிடணும் அவரை வச்சுன்னு மேற்கொண்டு ஸ்ராத்தத்தை செய்யப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ரெண்டாவது வர்ணம் தான் ஆயிருக்கு ஆனால் அப்போது அவருக்கு காஃபி சாப்பிட்ருக்காருன்னு தெரிகிறது காதலை விழுறது அல்லது அவருடைய பத்னி பகிஷ்டையாக இருக்கான்னு காதலை விழுறது அப்படின்னா தோஷம் இல்லை அவரை வச்சுட்டே ஸ்ர்த்தம் முதல் வர்ணந்தான் ஆயிருக்கு அப்படின்னா அப்போது அவருக்கு பத்னி பகிஷ்டையாக இருக்கான்னு காதலை விழுந்ததுன்னா அப்போ அவரை விளக்கிடணும் அப்படி அவருடைய நியமங்களில் கட்டுப்பாடுகள் அதிகமாயின்ண்டே வருது அப்படி வச்சிருக்கார் முதல் வர்ணம் தான் ஆயிருக்கு அப்படின்னா அவர் பத்னி மகிழ்ச்சியாக இருந்தால் அவரை விளக்கிட்டு வேற ஒருத்தரை வரித்து ஸ்ராத்தத்தை செய்துவிட வேண்டியது ரெண்டாவது ஆயிடுது அதற்கப்பறம் அவருடைய பத்னி ஆற்றில் இல்லைன்னு காதலை விடறது அப்படின்னா அதற்காக தோஷம் இல்லை அவரை வச்சுட்டு ஸ்ராத்தம் பண்ணிவிடலாம் காலம்பெற காஃபி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டார்னு காதலை விடறதுனாலும் தோஷம் இல்லை ரெண்டாவது வர்ணம் ஆயிடுத்துன்னா ஆசோசம் வந்துடுத்துனா அவரை விளக்கணும் மூன்றாவது வருணமும் ஆயிடுத்து அப்படின்னா எது வந்தாலும் தோஷமில்லை சிராத்தம் முடிகிற வரையிலும் அவர் சுத்தன் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது ஹேமாத்ரின்னு ஒரு கிரந்தம் தர்மசாஸ்திரத்தில் அந்த கிரந்தம் இப்படி விபாகம் பண்ணி சொல்கிறது நிறையா விஷயங்களை இது மாதிரி விபாகம் பண்ணி நமக்கு பிரித்து கொடுக்கறது அந்த கிரந்தம் அதில் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதையினால்தான் மூன்று தடவை ஆசனங்கிறத வச்சிருக்கா அப்படின்னு தெரிகிறது இந்த விஷயத்தை பார்த்தார் மேற்கொண்டு உள்ளதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்